வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் கற்கண்டு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் கற்கண்டு ஒரு கப் பால் அரை லிட்டர் அரிசி ஒரு கப் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு எலக்காய் தூள் கால் ஸ்பூன் குங்கம்ம சிறிதளவு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதல்ல அரிசியை நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சிருவோம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றிடுவோம் பால் நல்லா கொதிக்க விடுவோம் பால் நல்லா கொதித்ததும் இந்த வேக வச்சிருக்க அரிசி எடுத்து இந்த பாலில் கொட்டி நல்லா கலந்து விடுவோம் நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சு நல்லா வேகணும் பாலும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆனோம் அது வேக விடுவோம் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் நெய் ஊற்றிட்டு நெய் முந்திரி திராட்சை அதுல நல்லா வருத்தி எடுத்து வச்சிருவோம் இது நல்லா சாதம் பால் நல்லா பால் வந்து சுண்டிடணும் சுண்ட உடனே இந்த கற்கண்டை எடுத்து அதில் கொட்டிடுவோம் கற்கண்டை நல்லா கலந்து விடுவோம் நல்லா அது கரையணும் கற்கண்டு கரைஞ்ச உடனே ஏல கத்தூள் அதில் பண்ணிடுவோம் குங்குமப்பூ கொஞ்சோட பாலில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த குங்கும எடுத்து இந்த கற்கண்டு சாதத்துல கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இந்த நெய்யோட எடுத்து அந்த கற்கண்டு சாதத்துல கலந்து விட்டுட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கற்கண்டு சாதம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்